வணக்கம் நற்றினியின் ஆணி மாதம் பதினெட்டு நாள் திங்கட்கிழமை கடந்த இருபத்தி மணி நேரத்தில் உலகம் முழுவதும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பாக இதோ இன்றைய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்கக்கோரி ஸ்டெர்லைட் ஆலை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவிடம் நேற்று மனு கொடுத்தனர் எனினும் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு வாய்ப்பில்லை எனவும் பணியாளர்களுக்கு மாற்றுப் பணி வழங்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பீகாரில் இருந்து விமானத்தில் பறந்து வந்து சென்னையில் ஏ கொள்ளையடித்து வந்த இரண்டு வாலிபர்களை காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர் தமிழக கடல் பகுதியில் பலத்த காற்று காரணமாக கடல் சீற்றமாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கடலுக்கு செல்ல வேண்டும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தமிழகத்தில் சட்டவிரோதமாக லாட்டரி விற்பனை நடைபெற்று வருகிறது என்று மாநிலங்களவை திமுக குழு தலைவர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் ஆளும் கட்சியை திமுக கேள்வி கேட்பதில்லை வெளிநடப்பு மட்டுமே செய்கிறார்கள் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் தமிழகத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள கிராமத்துக்கு சாலை அமைக்க இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு நிதியுதவியை முன்னாள் மாநிலங்களவை எம்பியும் கிரிக்கெட் ஜாம்பவானுமான சச்சின் டெண்டுல்கர் வழங்கியுள்ளார் இயற்கை உரம் குறித்த விழிப்புணர்வை மாணவர்களிடையே ஏற்படுத்தும் வகையில் பள்ளிகளுக்கு இயற்கை உரம் வழங்கப்படும் என ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார் மதுரை ஊரக பகுதிகளில் பதினான்கு கிலோ கஞ்சா கடத்திய ஆறு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து நான்கு இரு சக்கர வாகனங்களையும் இந்திய செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி அமலாக்கத்தால் நாட்டில் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையின் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை பதினெட்டாம் தேதி தொடங்குகிறது இந்த கூட்டத்தொடர் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நடைபெறும் என அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி ஆணையத்தை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது என கர்நாடகத்தில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது காஷ்மீரில் நிலைமை மேம்பட்டுள்ளதை அடுத்து அமர்நாத் யாத்திரை மீண்டும் தொடங்கியுள்ளது எனினும் காஷ்மீரில் பல ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது வெள்ளத்திற்கு இதுவரை மூன்று பேர் பலியாகியுள்ளனர் பிரதமர் மற்றும் மாநிலங்களின் முதல்வர் பதவிகளை ஒருவர் எத்தனை முறை வகிக்கலாம் என்பதை வரையறை செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜோதித்ய சிந்தியா வலியுறுத்தியுள்ளார் டெல்லி குடியிருப்பு பகுதியில் ஒரு வீட்டில் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் பதினோரு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உத்தராகண்ட் மாநிலத்தில் மலைப்பாதையில் நடைபெற்ற பேருந்து விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் பலியானார்கள் ஹரியானா மாநிலத்தில் உள்ள சோனிபட் நகரில் நேற்று மாலை மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டது ரிக்டர் அளவுகோலில் இது நான்கு புள்ளிகளாக பதிவானது இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் டெல்லியிலும் ஒரு சில இடங்களில் உணரப்பட்டது நைஜீரியாவில் முன்னாள் அதிபர் பதுக்கி வைத்த கறுப்பு பணத்தை சுவிஸ் வங்கியிலிருந்து மீட்டு அதை நாட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது சிரியாவின் தெற்கு பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை மீட்க அந்நாட்டு அரசு ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் நிகழ்த்தி வரும் கடுமையான தாக்குதல் காரணமாக சுமார் எட்டு நகரங்களிலிருந்து வெளியேற ரஷ்ய தூதுக்குழுவினரும் கிளர்ச்சியாளர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர் கடந்த 3 ஆண்டுகளாக ரகசியமாக பதிவு செய்யப்பட்ட அறுபத்தி புள்ளி ஐந்து கோடி தொலைபேசி அழைப்புகளை அமெரிக்க தேசிய பாதுகாப்பு அமைப்பு அளிக்க முடிவு செய்துள்ளது அமெரிக்க ஜனநாயக கட்சியின் தேசிய குழு தலைமைச் செயலராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சீமா நந்தா நியமிக்கப்பட்டுள்ளார் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷரப்புக்கு எதிரான தேச துரோக வழக்கை மீண்டும் தொடங்க அந்நாட்டு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தாய்லாந்து நாட்டில் மழை வெள்ளம் காரணமாக ஒரு வாரத்துக்கு மேலாக குகைக்குள் சிக்கியுள்ள பனிரண்டு சிறுவர்கள் மற்றும் அவர்களது கால்பந்து பயிற்சியாளரை தேடி மீட்புக் குழுவினர் குகைக்குள் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்னேறி சென்றுள்ளனர் இதையடுத்து சிறுவர்கள் உயிருடன் மீட்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை துளிர்த்துள்ளது அதிபர் டிரம்பின் குடியேற்ற கொள்கையை எதிர்த்து அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையை நோக்கி ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்றனர் அவர்கள் டிரம்பின் குடியேற்ற கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பதாகைகளை ஏந்தியவாறு அவருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் ரகசியமாக அணுகுண்டு தயாரிக்க வசதியாக யுரேனியம் செறிவூட்டும் பணிகளை வடகொரியா தீவிரப்படுத்தி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் ஆப்கானிஸ்தான் நாட்டில் தாலிபான்களுக்கு எதிரான நடவடிக்கை மீண்டும் தொடங்கியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் காயமடைந்துள்ள வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஜஸ்டிஸ் பும்ராவுக்கு பதிலாக தீபக் சாகூர் மற்றும் குர்னால் பாண்டியா ஆகியோர் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் டி தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பிடிக்கும் நோக்கில் ஜிம்புவில் நடைபெறும் முத்தரப்பு தொடரில் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா ஆகிய அணிகள் பங்கேற்க உள்ளன ஜகார்த்தா ஆசிய டென்னிஸ் போட்டிகளில் இந்திய வீரர்கள் ரோஹன் போபண்ணா டிவிச் சரண் ஆகியோர் இணைந்து விளையாட அகில இந்திய டென்னிஸ் சம்மேளனம் முடிவு செய்துள்ளது மூத்த வீரர் லியாண்டர் பியர்ஸ் இளம் வீரர் ஸ்மித் நகாலுடன் இணைந்து விளையாடுவார் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் பிரான்ஸ் அர்ஜென்டினாவையும் உருகுவே போர்ச்சுகல் நாட்டையும் வென்றது மலேசிய ஓபன் பேட்மிண்டன் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியாவின் நட்சத்திர வீரர்கள் பி வி சிந்து கே ஸ்ரீகாந்த் ஆகியோர் தோல்வியை தழுவினர் புனேயில் நடைபெற்ற தேசிய நீச்சல் போட்டியில் குரூப் த்ரீ பிரிவில் சிறுவர்களுக்கான பிரிவில் தமிழகம் சாம்பியன் பட்டம் வென்றது திரைச்செய்திகள் இயக்குனர் சர்க்குணம் இயக்கத்தில் விமல் ஓவியா நடித்திருக்கும் களவாணி டூ படத்தின் பர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது ஆர் கண்ணன் இயக்கத்தில் அதர்வார் நடித்துள்ள பூமராங் படத்தில் அதர்வா விவசாயி வேடத்தில் நடித்துள்ளார் காவிரி மீத்தேன் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை உள்ளடக்கி இந்த படம் உருவாகியுள்ளது அதர்வா மூன்று விதமான கெட் அப்புகளில் நடித்துள்ளார் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்க சிம்பு நடிக்கும் புது படத்துக்கு சிம்புவின் வெங்கட் பிரபுவின் ஆக்ஷன் என்று தலைப்பு வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் இது உறுதிப்படுத்தப்படவில்லை பிரபல தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பதேவரின் மருமகனும் பிரபல இயக்குநருமான ஆர் தியாகராஜன் நேற்று சென்னையில் காலமானார் அவருக்கு வயது 75, ரஜினி நடித்த தாய் உள்ளிட்ட பல புகழ்பெற்ற திரைப்படங்களை இயக்கிய இயக்குநர் இவராவார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து பாட்டோடுதான் நான் பேசுவேன் அஞ்சல் தலை செய்திகள் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்